வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்களுக்கு பல்ல சரியா பராமரிக்கிற புகைப்படி வந்து பல்ல வந்து கரையா இருக்கும் இதை எளிதல் எலுமிச்சம் தோல் பத்து கிராம் லவங்கம் பத்து கிராம் பாக்கு அஞ்சு கிராம் காசு கட்டி கிராம் மெந்துப்பு இதெல்லாம் நல்லா வெயில காய்ச்சி பொடியா நைசா பொடியா பண்ணிட்டு அது கூட இந்த வாழைப்போல் உள் பக்கத்துல வந்து ஒரு வெள்ளையா நார் மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து கரண்டி மாதிரி இல்லையா வந்து சுரண்டி எடுத்துட்டு அதை இந்த பவுடர் கூட வச்சு நல்லா தேய்ச்சோம்னா நம்ம பல்லு உள்ள தரையெல்லாம் போயிடும் பல்லும் கிளீனா இருக்கும் இது வந்து இயற்கை பருப்பசையாவும் நமக்கு பயன்படும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளையும் மீண்டும் சந்திப்போம்